ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்பில் ஸ்ராத்தர்மங்களை நாம் விரிவாகப் பார்த்துன்னு வரோம் அதிலே நம்முடைய வேதம் சாஸ்திரங்கள் புராணம் இவை எல்லாம் இந்த பிதிருக்கர்மாவை ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி நமக்கு காண்பிக்கிறதை பார்க்குறோம் இந்த விஷயத்தில் சாஸ்திரம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சூக்ம விஷயத்தை நமக்கு காட்டுறது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஒருத்தன் கேட்குறான் அவனவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தாற்போல் தான் இந்த உலகத்தில் ஜென்மாவை எடுக்கிறான் அவன் அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தாற் போல் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்துகிறான் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு அடுத்த ஜென்மாவும் அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தார்போல் கிடைக்கிறது அவன் எங்கே எப்படி பிறந்திருக்கான்னு நமக்கு தெரியாது நம் பிதர்க்களும் அப்படிதானே எப்படி எங்கே பிறந்திருக்கான்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்கிற பிதர்க்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான இந்த ஸ்ராத்தம் எப்படி அந்த பிதற்களையே போய் சேர்றது அந்த பித்தர்களுக்கு இந்த அன்னபானங்கள் எப்படி போய் சேர்றது இந்த ஸ்ராத்த பலன்னு சிலதை சொல்கிறோம் அந்த பலனை நம்முடைய பித்திருக்கள் எப்படி அனுகிரகம் பண்ணுறா இது நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் ननो, दूरस्थ सामर्थ्य நோயுக்கமவனாஸ்மியரம் மனுஷித்தை அன்னாதிருவாடி ஆமியான கஃலம் பிரய இந்த ஸ்ராமானது எப்படி பிதற்களை போய் சேரும் அவர்கள் இந்த சிராத அன்னபானங்கள் சாப்பிட்றதுக்கு யோகியமான ஜென்மாக எடுத்திருந்தால் போய் சேரும் அப்படின்னு வேணால் ஒத்துக்கலாம் அவர்கள் என்ன மாதிரி பிறவை எடுத்திருக்கான்னு தெரியாது அப்படி இருக்கிற அந்த பிதர்களுக்கு மனுஷனால் செய்யக்கூடிய இந்த ஸ்ராத்தம் எப்படி போய் சேர்றது இவனுக்கு ஸ்ராத்த பலம் எப்படி அந்த பித்தர்கள் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் இந்த கேள்விக்கு அந்த சாஸ்திரம் பதில் சொல்றது நீ ரொம்ப நான் கேட்குறப்பா இந்த விஷயத்திலே நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் நீ என்ன நினைக்கிறேன்னா நம்முடைய பித்தர்கள் என்ன மாதிரி பிறவி எடுத்துருக்காளோ அந்த பிறவியோடையே இங்கே வந்து நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்தை எடுத்துக்கிறா அப்படின்னு நீ அடிப்படையாக புரிஞ்சுட்டுருக்கேன் அப்படி இல்லை நஹ்யத்திர தேவதத்தாதயவஸ்ராத்தகர்மணி சம்பிரதானபூதாக பித்ராதிசப்தை ருச்சந்தே கிந்தூ அதிர்ஷ்டாத் வஸ்வாதி தேவதாசிதாயேவ நமக்கு ஜலம் வேணும் தண்ணீருங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு சாமான வஸ்து அந்த ஜலங்கிறது எங்கே இருக்குதுன்னா பூமிக்கு அடியில் இருக்கு பூமி பூரா பறந்து இருக்கிற ஜலத்தை நாம் எப்படி ஒரு கிணறுன்னு ஒன்று வெட்டி கிணறு மூலமாகவோ அல்லது ஒரு போர் மூலமாகவோ நாம் அந்த ஜலத்தை உபயோகத்துக்கு எப்படி எடுக்கிறோமோ சர்வவியாபியான பகவானை எப்படி ஒரு விக்கிரகத்துக்குள்ளே கொண்டு வந்து பகவானை நாம் பார்க்குறோமோ ஆராதிக்கிறோமோ அதேபோல் கர்ம பலனுக்கு தகுந்தாற்போல் எங்கேயோ எப்படியோ பிறந்திருக்கிற நம்முடைய பிதற்களை ஒரு ரூபமாக நாம் பார்க்கிறோம் அதற்குத்தான் வசுருத்ர ஆதித்ய சுரூபம் அப்படின்னு சொல்கிறோம் நேரடியாக நம்முடைய பிதர்க்களை பார்க்கப்படாது வசுருதராூராக நாம் பார்க்கணும் வசுருதிராதிசுதா பித்தராக ஸ்ராதேவா பிரீணயமனுஷியம் பித்திருந்தேன் தர்த்தம்முடைய பிதற்களை வசுருதிராதிஸ்வரூபமாக நாம் பார்க்கணும் அப்படிதானே சன்னியாசிகள் சித்தியானால் அதிஷ்டானம்னு ஒன்று வச்சு அவர்களை நாம் அதிஷ்டானத்தில் பார்க்குறோம் அதிஷ்டானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் ஜீவன் முக்தர்கள் எல்லா வஸ்துக்களாகவும் உள்ள அந்த ஜீவன் முக்தர்களை ஜீவன் முக்தரை அதிஷ்டானம்னு ஒரு நாம் பார்க்கிறோம் எல்லா வஸ்துக்களாகவுமே பிரகாசிக்கிற ஆத்மாவை ஈஸ்வரனை எப்படி ஒரு விக்கிரகத்தில் கொண்டு வந்து பார்க்கிறோமோ அதே போல எங்கேயோ எப்படியோ பிறந்திருக்கிற நம்முடைய பித்திருக்களை வசுரூப்பராகவும் ருத்ரூபராகவும் ஆதித்ய நாம் பார்க்கணும் அப்படின்னு நம் சாஸ்திரம் சொல்கிறது அதிஷ்டாத்திரு தேவதாக வஸ்வாதய புத்திராதிபிர்த அன்னபானாதி திருப்தா சந்த தானப்பீன் தப்பய கத்த புதீன் ஃபலேனோ அப்படின்னு நம் ஷாஸ்திரம் காற்றது நம்முடைய தகப்பநரி வசுப்பராவும் தகப்பநருடைய தப்பாரி ருதிரூபராஹவம் அவருடைய தகப்பநரி ஆதித்தூராஹவம் பார்கணும் வசவ பேயராஜேய பித்தம பிரபிதாமஹாஸ்ததாதித்யா இத்தியேஷா வைதிகிஷ்ருதிஹி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் காலமானவுடனே இந்த தேகத்தை விட்டுட்டு பௌத்திகமான தேகத்தை விட்டுட்டு பிரேத்த சரீரம்னு ஒன்று எடுத்துக்கிறான் அது நிரந்தரமான சரீரம் இல்லை அழியக்கூடிய சரீரம் அந்த பிரேத்த சரீரத்தை விட்டுட்டு அவர்களுக்கு திவ்ய சரீரத்தை காட்டக்கூடிய கர்மாவதான் நாம் ஒவ்வொரு ஜீவனும் காலமாகி பன்னெண்டாவது நாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய சபிண்டீகரண ஸ்ராத்தம்ங்கிறது இந்த சபிண்டீகரண ஸ்ராத்திலேயே சங்கல்பத்திலேயே வஸ்வாதி பித்திருத்த பிராப்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்திலே நாம் சொல்கிறோம் வசுருத்ராதித்ய ரூபராக என்னுடைய பிதர்கள் அந்த ஸ்தானத்தை அடையிறதுக்காக என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இந்த பிரேத்த சரீரத்தை விட்டுட்டு அவர்களுக்கு இந்த வசூ சரீரத்தை நாம் காட்டுறோம் அப்படி காட்டக்கூடிய கர்மா தான் சபிண்டீகரணம்னு பேர் அந்த சபிண்டீகரணம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய எல்லா பிதிருக்கர்மாக்கள்லேயும் வசுருத்ராதித்ய சுரூப்பானாம் பிதிருபிதாமகிரபிதாமகானாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி வசுருத்ராதித்ய ரூபராக நம்முடைய பித்திருக்களை நாம் பார்க்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் காட்டுறது வசுரூபராக நம்முடைய தகப்பனாரை பார்க்கணும் அல்லது தாயாரை பார்க்கணும் அதான் வசுரூபஸ்ய பிதுஹூ அப்படின்னு சொல்லுவோம் வசுரூபாயா மாதுஹூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த வசுரூபராக பார்க்கணும் அந்த வசுரூபங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய பித்திருக்கள் நாம் செய்ய கூடியதான செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு ரூபம் ஸ்ராத்த பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ரூபம் அதை அந்த வசுருத்ராதித்ய ரூபரை பகவான் நியாபனம் பண்ணியிருக்க அது பகவானையே நாம் ஆராதிக்கிறாப்புல நினச்சிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏ யஜந்தி பிதேன் தேவான் பிராமணான் சஹுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவந்தி தே அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அப்படி வசுருத்ராதித்ய ரூபராக நம்முடைய பிதர்களை நாம் ஆராதிக்கிறோம் வசுருத்ராதித்ய ரூபராக உள்ள பித்தற்கள் நமக்கு இவ்வளோ பலனையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது மேற்கொண்டுள்ளதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்